அப்ப இருந்து இந்த மேருமலைக்கு ஒரு வெக்கம் வந்தது போது என்ன கொடுத்தோம் விஷத்தை இனிமே இந்த மலையாகிய நாம் என்ன பண்ணா கண்ணப்பர்களை வில்லா மாறி ஆண்டவனுக்கு நஞ்ச கொடுத்தமும் அந்த குற்றத்தை நீக்கி இந்த வில்லினாலே நாளைக்கு அமுதத்தை கொடுக்கணும் என்று கருதித்தான் வந்தது போல அந்த மேருமலையே வில்லா வந்தது எங்கேயோ கற்பனை இருக்கு ஏன்னா மேருமலைக்கு ஒரு நாள் இருப்பேன் நம்ம ஒரு தவறு செய்து விட்டோம் ஆண்டவனுக்கு நஞ்சல்ல கொடுத்த இப்ப என்ன பண்ணது இவர் கையில வேலாக மாறி வில்லாக மாறி இவர் பின்னால என்ன பண்ண போறார் அருமையா தனியா இருக்கிறார் இவர் தான் கண்டே எனக்கு தமியராயிருந்தது நீ அது அடாரா தனியா இருக்குதே இப்படி ஒரு பெருமான் அவருக்கு யாரு தமக்கு அமுது ஊட்ட யாவரும் இல்லை சுவாமிகே எப்ப சாப்பிட்டாரோ தெரியலையே என்று கருதி இவ்வொரு வில்லாக மாறி அந்த வில் கொண்டு உணவெல்லாம் கொடுக்க போயிடலாம் என்று கருதுவது போல இந்த வில்லினை காப்பு செய்தார் சில காப்பு கட்டும் தென் புலி செய்த நலமிகு காப்பு நாகனார் பயந்த நாகர் குளம் விலங்கு அரியகுண்டின் கோலமுன் கையில் சேர்த்தி மலையுடை மாக்கள் எல்லாம் வாழ்க்கை எம்பினார்கள் அந்த காப்பு செய்கின்ற பொழுது புலியனுடைய அந்த இது இருக்குதே வாய் அந்த பல்லெடுத்து கட்டுறதுதான் அது அங்கேயும் கட்டிட்டு இவரு கையில கட்டினார்கள் கட்டினாதான் அந்த காப்பு நான் செய்வது சரியாருமா இப்படி எல்லாம் செய்யும் போது வாழ்க்கை எடுத்து எம்பினார்கள் ஐவனாடி திருவேரமைந்தன புட்பாட் சுண்டி மொய் வரை தினைமின் சோறு மூங்கில்வன் பதங்கள் மற்றும் கைவினையினராக்கி கலந்த உன் கிடங்கு தைவரை உயர்ப்பையெங்கும் கலந்தனர் வேடர் பெரிய ஒரு விருந்து விருந்து இப்ப வர்ற மாதிரி அங்கு விருந்து வந்தது என்ன விருந்தினர் ஐவனாடி சிலுவேரமைந்தன புற்பாச்சு மலைநிலத்துல வந்து என்னென்ன விடையுமோ அந்த வகையெல்லாம் இருக்கிற உணவுகள் எல்லாம் கொடுத்தாரலாம் மொய் வரை தினைமின் பதங்கள் திணைச்சோறு இவையெல்லாம் தென் திணையடியும் தேனும் அருந்துவார் அவரவர்களுக்கு இந்த ஏன் இந்த பல உணவு வைப்பதனுடைய காரணம் என்பதற்கு நம்ம சொல்லியிருக்க அருமையான உணவுகள் எல்லாம் கொடுக்கப்பட்டதாம் அந்த வில் பிடிக்கிறார் என்ற அமைப்பினாலியல் உண்டி நகை நசையோடு விசைவார் வெவ்வேறு அந்தமிழ் உணவின் மேல் ஓராயினர் அளவிலார்கள் அவரவர்கள் வேண்டியவார் சாப்பிட்டார்லாம் அயல்வாரை புலத்தில் வந்தார் அருங்குடி இருப்பில் உள்ளார் இயல்வகை உணவிலார் எய்தியர் இயனரெல்லாம் உயர்காதிர் உச்சி நீங்க ஒடிவில் பெல் அரவு மாந்தி மயல ஒரு கலிப்பில் நீடி வரிசையில விழவு கொள்வாரு அருமையான இடம் எப்ப வில் பிடிக்கிற நேரம் சொன்னா இந்த பகல் உச்சியானது நீங்க அப்படிங்கிறார் எனவே என்ன அர்த்தம்னு கேட்டா இப்ப நம்மளுடைய கால கனிப்படி மணிப்படி பார்த்தோம்னு சொன்னா உச்சிங்கிறது சரியா பனிரெண்டுன்னு அர்த்தம் பனிரெண்டு மணி அது சிறிது நீங்க பனிரெண்ட பனிரெண்டே முக்காலுக்குள்ள வில் பிடிக்க அப்படிதான் பிடிக்க மாட்டேன் அந்த நேரம் தான் அப்படி ஒரு மரபிருந்து இருக்குறா பெருமாள் ஆனா ஒண்ணு இது வந்து நடராஜா பல்லரைக்கிடத்தில் படித்ததுனால வந்து பிடிக்கிற சில முறை ஆண்டுகளுக்கு யாரை யாராவது இந்த வில் பயிற்சி இருக்க வேண்டியிருக்கு ஆனா இவர் எப்படி தேர்ந்தெடுக்கிறார் சரியா எந்த நேரத்தில் அந்த வில் பயிற்சி வைக்கிறார் கேட்டா ரொம்ப உயர்கதிர் உச்சி நீங்க கொஞ்ச நேரம் சரியா அந்த உடனே தொடங்கினார்கள் பயிற்சி என்றால் அதுக்கு நேரம் என்ன உரிய நேரம் என்ன என்று கேட்டிருக்க இந்த நேரத்தை தேர்ந்தெடுத்ததுக்கு ஓரளவு காரணம் இந்த வேட்டையாடுகின்ற பொழுது கூட இந்த நண்பர்கள் வேட்டையாடு எழுந்தவுடனே மிருகங்கள் எல்லாம் காலையில் அது பாட்டு அது தான் தான் உணவு தேடி ஆரம்பிச்சிடும் எல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த மத்தியானம் ஆச்சுன்னா அது அப்படியே அடங்கும் அந்த நேரத்துல நிச்சயமா பிடிச்சிடலாம் அந்த வேட்டையாடல இங்கதான் இருக்கும் அடிச்சா அங்க அப்படி அது வேற என்ன பிற காரணம் சரியா அந்த பனிரெண்டரை மணி போல சொல்லுகிற குறிப்பாத்தா பனிரெண்டரை மணி பன்னிரண்டரை காலுக்குள்ள அது தொடங்கும் இப்படி இருக்கு இப்படி ஆனா அந்த நேரத்தை தொடங்கினாரலாம் பாசிலைப்படலை சுற்றி பன்மலர்தொடையில் சூடி காசுடை வடத்தோல் கட்டி கபடி மைக்கல்கள் பூண்டார் மாசில் தீய வெற்றி முன்னாறு கண்ணி சூடி ஆசில் ஆசிரியன் இப்பொழுது அதற்கென ஆசிரியர் எந்த ஆசிரியரோ யாரு கண்ணப்பருக்கு வில் கொடுக்கும்படியான அளவிலே இருக்கின்ற பேராசிரியர் அவர் நின்ன கவனம் செய்தாரோ அந்த பேராசிரியர் அந்த ஆசிரியர் அங்க வந்து நின்னாராம் அவருக்கு முன்னால தொண்டக முரசும் கொம்பும் துடிகளும் துறை கொள்வேயும் என்று எழுந்த பேர் ஒளியினோடும் தென் திறல் மரபராசி செல்ல கொண்ட சீர் விழவு பொங்க குறிக்கியை வலம் கொண்டார்கள் அந்த விற்பயிற்சிக்கு முன்னால் என்ன செய்யணுமா ஆசிரியரும் மாணவருமா எந்த இடத்துல அந்த நடக்குதோ அந்த இடத்துல வளமா வரணுமா இதெல்லாம் எங்கதான் ஜெய்குலாருடைய அந்த மதிநுட்பம் தெரிந்து தெரியல வளமாக வந்து பிறகு குன்றவரு களி கொண்டாட கொடிக்கிய துணங்கையாட துண்டிய மகிழ்ச்சியோடும் சூரரமக நிரான வெண்டிவில் விளைவினோடும் விருப்புடை ஏழாம் நாளாம் அமைத்த அப்படிப்பட்ட சிறப்பை ஆறு நாள் செய்து ஏழாவது நாள் தான் பிடிக்கணுமா ஏப்ப குறிப்புகள் அப்போ இது மாதிரி அந்த இடத்தை அமைத்து அந்த இடத்துல இந்த மாதிரிலாம் எல்லாரும் கூடி பலமாக வந்து வருகின்ற ஒரு ஆறு நாள் போய் ஏழாவது நாள்ல அது உச்சி மணி அளவில் தொடங்க வேண்டும் இதெல்லாம் அருமையான கலை பல்லூரத்தில் ஒன்றரை வயசுலையும் சேர்த்து ஒன்றரை வயசு சேர்த்து போட்டுவாங்க வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி செஞ்சுட்டு அதனால பேசிடு அதனால இந்த அவிப்புல சொன்னாராம் வெங்கு மேவிய பொடுதில் எங்கும் மங்கள வாழ்த்து மல்க ஏழாம் நாள் இந்த மாதிரி நேரத்துல சரியா பனிரெண்டு மணிக்கு சூரியன் அப்படி வரா வந்த அப்படி கொஞ்சம் அகலும் பொழுது மருங்கு பள்ளியன்களார்ப தங்கள் தொல் மரவின் விங்கி தனு தொழில் வல்லவர் வளவர்தம்பால் பொங்கொடி கரும் போர் ஏற்றை பொறுசிலையை பிடிப்பித்தார்கள் அப்ப ஆசிரியர் என்ன செய்வார் அப்ப எல்லாம் கூட இருப்பாங்க மட்டும் இல்ல அந்த வில்லெடுத்து ஆசிரியர் முத முத முத முத எடுத்து கையில கொடுப்பார் அப்பெல்லாம் கெட்டிமலம் எல்லாம் அடிச்சு கிடிச்சு எல்லாம் பிரமாம எல்லாரும் திண்ணனார் வாழ்க நாகன் வாழ்க தத்தை வாழ்க பொத்தினாடு வாழ்க எல்லாம் போட்டு இப்படி எல்லாம் கொடுத்தாருந்தான் பொட்டட வரையின் பாங்கற் புரி ஒரு கடன்மும் செய்த வித்தொழில் களத்தில் நன்னி விதிமுறை வணங்கி மேகும் அத்தையினால் தொடங்கினாலும் அறச்சிலை ஆண்மை முற்ற கற்றனர் அண்ணிலிருந்து ஆரம்பம் ஆசிரியர் மாணவர் முதல் நாள் இருப்பாங்க விழாவும் கற்றனர் யார் கற்றார்னா அதான் திண்ணனார் கற்றார் இதுக்கு என்ன திண்ணனார் கற்றாருங்கிறது சாதாரண ஒரு நாவல் இது இலக்கியம் அல்லவா யாருங்க கத்தனர் என்னையாலும் காணவர்க்கு அரிய சிங்கம் இதான் சேர்க்கல கத்தனர் என்னையாலும் காணவர்க்கு அரிய சிங்கம் என்னையெல்லாம் அடிமை கொள்ளும்படியான அந்த காட்டில் இருக்கிற சிங்கம் இவ்வாறு என சேர்க்கிறார் கொடுக்கல என்றால் கண்ணப்பர் தனக்கு தன்னையெல்லாம் அடிமையாக உடையவர் என்ன திருத்தொண்ட தொகையில களிமழிந்து வேல் நம்பி கண்ணப்பெருக்கடியு தொழில் சொன்னார் எனவே நம்பி ஆண்டா நம்பியான் நாமல்லாம் அடியவர் தான் கண்ணப்பரும காணவர்க்கு அறிய சிங்கம் என்று சொல்லி அந்த கண்ணப்பரை சிறப்பித்தார் வண்ண வெஞ்சிலையும் மற்ற படைகள் மலரக் சாயல் பொங்க கலை வளர்ந்து போல் என் செவ்வினார் இங்க பாத்தீங்களா பதினாறாவது வயசுல படிப்பு முடிச்சுட்டாருங்கிற அப்ப ஆறாண்டுக்கு மேலாக சில முறை ஆண்டு சென்றதற்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்ப பதினாறாவது ஆண்டுல அந்த கலையை முடிச்சிருக்காரு பதினோராவது ஆண்டு என்பதுல அநேகமா மாறாது மாறாது சரியா பதினாறு தான் கல்வி முடிச்சோம் நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் ஆண்டும் பனிரெண்டு ஆண்டும் பாத்துக்கு அண்ணலும் நோக்கினார் அவளும் நோக்கினார் இங்க போய் எது வரும் மாதிரி பொன்னி வலம்புரி முத்தே காசு விரையே வர்றது அது ஏனையலக்கியங்களில சேக்கிரா பெரிய புராணத்தில் புண்ணியத்தின் புண்ணியமோ வில்குபடி மதிபூத்த விரைக்குடியோ கொடியோ அற்புதமோ சிவனருடோ அரியேன் என்ற அதிசயத்தார் அதுதான் சேக்கிராரின் தனித்தன்மை அதுபோல ஒரு பெரிய வில் வீரர் பயின்று மேலாக வருகிறார் அந்த வில் பயிற்சி முடிக்கிறான்னு யார் தெரியுமா புண்ணியம் மேன்மேல் வளர்வதன் புண்ணியம் மேன் மேல் வளரும்படியான ஒரு புண்ணியம் என்ற ஒன்று வளர்ந்தா எப்படி அதுதான் இந்த இப்படி காட்டுவது சேக்கரா இருக்குத்தான் இவ்வண்ணம் தின்னனா நிரம்பு நாளில் இருங்குறவர் பெருங்குறிஞரைவன் ஆய மெய் வண்ணவர் நடந்தோள் நாகன்தானும் மலை மனமெங்கும் மரம்பில் காலம் கை வண்ண சிலை வேற்றை அடித்தவர் கணநறிகள் பலகவர்ந்து காணம் காத்து மெய் வண்ணம் தளர்மூப்பின் பருவம் ஏய்த்து வில்லுளவின் பெருமுயற்சி மலிவானானான் ரொம்ப சீக்கிரம் கதை இந்த திவர் இப்ப இவருக்கு பதி வயசு பதினாறுனா நாகனுக்கு என்ன வயசு இதெல்லாம் என்ன சார் தெரியுமா நம்ம நூற்றாண்டா உங்களுக்கு வயசு கேக்குறீங்களா தொடர்ந்து நாமும் இப்பொழுது கண்ணப்பெரு காலத்துல இருக்கிறோம் கொண்டு வரது நாகனுக்கு எப்பொழுது என்ன பண்ணும் ரொம்ப நாள பிள்ளை இல்லாம இருந்து பைப்படியிலாம் என்ன பண்ணாங்க இது ஓய் இருக்குது பைப்படியில் அங்கங்க என்ன சொன்னாங்க இந்த எல்லாம் சேர்ந்தா இந்த நாகன தட்டையும் நல்லாதான் இருக்கிறாங்க ஒரு ஒரு வயசுல ஒரு பூச்சி பொழுது இல்லாம இருக்கு ஒரு குழந்தை இல்லாம இருக்கு பைப்படி எல்லாம் பேசிச்சு இன்னொரு நாற்பதுன்னு அர்த்தம் எனவே நாப்பதையும் தாண்டியவரை வரையிலும் அவருக்கு மக்கள் பேர் இல்லை என்று தெரியுது சரி அப்படி இருந்தவருக்கு முருகப்பெருமானோர்கள் பெற்று குழந்தை பிறந்தது இப்ப குழந்தைக்கு பதினாறு வயசாச்சு எனவே நாக எனக்கு என்ன வயசா இருக்கலாம் என்றால் ரிட்டயர்டு ஏறத்தால நாற்பது நாற்பத்தி ரெண்டுல அவருக்கு இருந்து சொன்ன அப்புறம் குழந்தை பிறந்து பதினாறுனா அம்பத்தெட்டு அம்பத்தி ஒன்பது நெருங்குதுன்னு அர்த்தம் வயசுன்னு அர்த்தம் வயசு அதனால நான் வயது காலத்துல எப்படி இருந்தாருனா ஒவ்வொரு நாளும் வேட்டையாட போறது அதாவது மாநிலம் காவலனாவான் மண்ணுயிர் காக்குங்காலே தானதனு கிடையோடு தன்னால் தன் பரிசனத்தால் ஊர் நமக்கு பயத்தரத்தால் கல்வரால் உயர் தம்மாள் ஆனபயம் ஐந்தும் அது அப்படியே செஞ்சாலும் இப்ப ஒரு ரெண்டு மூணு ஆண்டா என்னன்னு கேட்டீங்கன்னா வெளியில போறதும் இல்ல போனாலும் நிரண்டுது அங்க முன்னாலேயே புலி போயிட்டு இருந்ததுன்னா கூட இவர இவரை கண்டு அஞ்சு போகமே தவிர தான் கைய அம்புக்கு அஞ்சாதேன் இவரை எடுக்கிறதுக்குள்ள பாக்கிறதுக்குள்ள போயிட்டு சைடி ஒளைஞ்சி போது போ அப்படின்னு விட்டுடுறாரு அப்படி வந்தது அதனால என்னன்னு கேட்டா அங்கங்க இருக்கிறவங்க எல்லாம் ஐயா எங்க வீட்டுல ராத்திரி வந்து புலி உள்ள உழைஞ்சுட்டுது எங்க மாட்டை கடிச்சிட்டு எங்க ஆட்டை கடிச்சிட்டு எங்க குழந்தை தூட்டு போட்டுதுங்கிறான் இந்த மாதிரி ஒரு மெலிவு வந்ததான் யாருக்கு நாகனுக்கு இப்ப ஒரு மெளி வந்தவுடனே அங்கன் மறை தரஞ்சாறல் புனங்கள் எங்கும் அடலேனும் புலிகரடி அகடமையாமா வெங்கன் மறை கலையோடுமான் முதல் ஆயுள்ள மிருகங்கள் மிக நெருங்கி மீதூர் காலை திங்கள் முறை வேட்டை வினை சிலை வேடர் தாமெல்லாம் திரண்டு தங்கள் குல முதல் தலைவன் ஆகியுள்ள தந்தரியல் நாகன்பால் சார்ந்து சொன்னார் அருமையான ஆட்சி முறைகளில் இது மாதிரி நாட்டில் இவர் நல்ல முன்ன வேட்டையாடிய பொழுது மக்கள் இடையூறி இருந்தார்கள் விலங்குகளால் தீமை இல்லாமல் இருந்தது குறைச்ச உடனே விலங்குகள் எல்லாம் வேலை செய்த மக்களுக்கு அமைப்பு இருந்தது மாவட்ட ஆட்சியர் மூலமா இல்ல போறது எல்லாம் கூட சட்டமா வரணும் எந்த தொகுதியில் நிக்கிறார அந்த தொகுதியில் இருக்க வீடு மாடு எல்லாம் இருக்கணும் அசம்பிளினா தான் அங்க போகணும் மற்ற நாள் இங்க ஆமா அப்படி இருந்தால்தான் நம்முடைய வாக்குச்சீட்டு நாளைக்கு உங்களோ பியூர் நாங்க ஸ்பாட்ல இருக்கணும் அப்படிதான் இருந்தாலும் தான் நாட்டினுடைய குறை தீர்க்க முடியுமே தவிர எங்கயோ போய் உட்காந்துட்டு என்ன பண்றது யார் பார்க்க போடுறது சட்டமா அந்த தொகுதியில் இருக்கணும் வீடு மனையெல்லாம் இருக்கணும் கூட்டம் இருக்கும் போது மக்களை சந்திக்கிறதுக்கு முழுமையா பல திருத்தப்படணும் அதனால என்ன பண்ணாங்க ஐயா தமக்கு இவ்வளவு குறை இருக்கு வேட்டையாட வரல ஊர்ல அங்கேயும் மாடுகள் அடிச்சிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு நேரம் வந்து சொன்ன கேட்டழு நாகன் தானும் சூழ்ந்து வரும் தன் மூப்பின் தொடர்பு நோக்கி முன்னு உரை செய்வான் ரொம்ப அருமை வந்து இந்த மாதிரி ஐயா நீங்க முன்ன காலத்துல ஆண்டதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப அருமையான ஆட்சி உங்க ஆட்சி மாதிரி இருக்காது ஆனா இப்ப காலமா கொஞ்சம் எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி அங்கங்கே ஆடு மாட்டை கடிச்சிடுது விலங்குகள் உள்ள வந்துடுது கொஞ்சம் நாட்டுல நல்லா ஆட்சி இல்லை என்பதை உங்ககிட்ட விண்ணப்பிக்க வந்தோம்னு சொன்னாங்க சொன்னவுடன் அந்த நாகன் ஏற்றுக்கொண்டான் அதெல்லாம் கிடையாது நான் ஆணை பூனை ஆம் நீங்க சொல்றதெல்லாம் உண்மை நான் ஒவ்வொரு மாதமும் தவறாமல் வந்து கொண்டிருந்தேன் வேட்டையாட மற்றதெல்லாம் உங்களை பார்த்தேன் இப்ப வர முடியலைங்கிறத நீங்க சொல்றது முழுக்க முழுக்க உண்மை காரணம் வஞ்சனையில் எனக்கு இருக்கிற முதுமை என்று ஒத்துக்கொண்டான் ஒத்துக்கொண்டான் சமுதாய அறங்களும் சமய அறங்களும் என்று பேச சொல்றீங்களே சமுதாய அறம் இருக்கணும் நாட்டில் ஏதேனும் குற்றம் சொன்னா அந்த உரிய மக்கள் நேரடியாக போய் காண்பதற்கோ கண்டு குறை சொல்வதற்கோ அதை ஏற்றுக் கொள்வதற்கோ அந்த உரிமையும் அந்த சூழலும் இருக்கணும் ஆமா நாங்க பத்து நாள் தேடி இங்க டெல்லியிலே இருக்காரு சொல்லக்கூடாது இங்க வேலையிட அங்க ஒண்ணு எங்களுக்கு வேலை இல்ல வாங்கினா கொடுத்தது டெல்லியே இங்க இருக்கணும் அதனால இங்கே இருக்கணும் எனவே போய் சொன்ன உடனே ஏற்றுக் கொண்டான் சொல்ற குறை உண்டு என்னுடைய முதுமையினால் போக முடியவில்லை என்று சொன்னிவிட்டு சரி நீங்க கொஞ்சம் அனுசரிச்சீங்கன்னு சொல்லல என்ன சொன்ன மூப்பினாலே முன்பு போல் வேட்டையினில் முயலகில்லேன் நீங்க சொல்லுவது வாய்மை என்னால் இயலாமல் போய்விட்டது அதனால என்ன செய்யணும் என் மகனை உங்களுக்கு நாதனாக எல்லும் கை கொண்ட காலமுறை அந்த காலமுறை தலைவனா கொள்ளுங்க என்னன்னா தந்தை வழி மகன் அரசு என்று இருந்ததுனால இருந்ததுனால அது ஒண்ணுங்களா நான் ஆணையிட்டாலுங்க அன்னை அரச அப்படி இருந்தது அதனால என் மகனை கொள்ளுங்கள் என்று சொன்னாலும் சொன்னேன் போதில் என்று சொன்னார வந்த குரசு நாங்க பாருங்க அக்கனை மக்களுக்கும் ஒரு பக்கம் கண்ணுல தண்ணி வருது இன்னொரு பக்கம் கண்ணில் தண்ணி வருது நம்ம வாரியார் ஒருத்தர சொல்லி இருப்பார் நினைக்கிறேன் நீங்க பாத்தீங்கன்னா கண்ணில் வந்து தண்ணி வந்து இப்படி வந்ததுன்னா எப்படி இங்க வந்தா எப்படி சொன்னாரா எப்படி வந்திருக்கு அப்ப இங்க வந்தா உப்பு கிடைக்கும் இங்க வந்தா இனிக்கும் இது வந்து மகிழ்ச்சி கண்ணீர் இது அழுகை கண்ணீர் அப்போ இரண்டு அந்த கண்ணில் இரண்டு பிறமும் தண்ணி வந்துதான் ஏன்னா இவ்வளவு நாலா ஆண்ட நீங்க நாங்க வந்து சொன்ன உடனேயே இல்ல என்னால முடியல நீங்க தம்பி வச்சீங்கன்னு சொல்றீங்களே உங்க ஆட்சி நீங்க இனிமேல் இருக்க மாட்டேங்க அடிக்கடி பார்க்க முடியாதே என்பதனால அழுகை தம்பி மிகச் சிறந்தவன் இவரை போலவே வேற யாரும் வராமல் நல்ல வேலையா நம்ம தம்பி பண்ணி அப்பாவுக்குள்ள தப்பாவும் பிறந்திருக்கு அது வருதேங்கிற மகிழ்ச்சி இதே கம்பர் பெருமான் கம்பர் பெருமான் இங்க மக்கள் நேரடியாவது சொன்னாங்க அங்க என்ன நடந்தது அமைச்சரை கூப்பிட்டு சொல்ற இங்க மக்கள் குறை கேட்டு அதனால இவர் வந்து அரசு கட்டில் இறங்குகிறார் தம்பி வைக்கிறார் அங்க கண்ணாடிய பாக்கிறார் யாரு தசரதன் கண்ணாடி பார்த்த உடனே இங்க இங்கேயோ ஒரு இடத்துல மூளையில ஒரு சிறு மென்மையான ஒன்று வந்தது அப்ப என்ன இருக்க உடம்பு அப்படி இருந்தது நிறையங்கறது என்னன்னு தெரியாது இங்கேயும் ஒரு ஊருத்தப்படி வந்து தோன்றுச்சான் நிறைய தோன்றுச்சான் வயசாயிச்சு அதனால இனிமேல் ஆட்சியில் இருக்க கூடாது இந்த உடம்படுத்த பையனா தொண்டு செய்யணும் அப்புறம் ஒரு கால எல்லைக்கு பிறகு இந்த ஆன்மா கரையாரம் வேணாமா அயோத்தி வாழ்க அரசு வாழ்க எத்தனை சொல்லிட்டு வாழுமா பொத்துன பூட்டுதுங்க அதனால பார்த்தாராம் உடனே திடீர்னு அமைச்சரை கூட்டினாராம் எல்லா அமைச்சர்களும் வந்தது வந்தார்கள் வந்த உடனே ஒரு வேண்டுகோள் என்று சொன்னார் என்ன சொன்னார் அருமையா சிங்கம் அருமையா பாண்டம் அதனால யாரு நாங்க மறுப்பு சொல்றோமா கம்பர் என்ன வருது கேவலமானவரா இல்ல மண் உயிர்க்கு உருவதே செய்து வைகினேன் ஐயா உங்களுக்கு எல்லாம் தெரியும் அமைச்சர்கள்லாம் இது வரைக்கும் ஏதோ அயோத்தி அயோத்தி அயோத்தி அயோத்தி அயோத்தின்னு அயோத்திக்கு வேண்டியதெல்லாம் என்னால முடிஞ்ச அளவு செய்தேன் உருவதே செய்து வைகினேன் ஆனா இப்ப இனிமே என் உருவதும் செய்ய எண்ணினேன் இனிமே இந்த ஆன்மா ஏதேனும் பயனடைய வேணாமா போரகதிக்கு புண்ணிய வேணாமா அதனால இனிமே இந்த ஆன்மாவுக்கு வேண்டியதை தேடணும்னு நினைக்கிறேன் என்று முன்னுரை தொடங்கி தம்பியே பட்டங்கள் இருக்கேன்னு சொன்னார் அங்க சொன்னது யாரு அமைச்சரிட இங்க சொன்னது யாரு குடிமக்கள் இடத்துல அங்க சொன்னது தன்னுடைய நரை பார்த்து இங்கு சொன்னது மக்களுடைய குறைகேட்டு இதெல்லாம் ஒப்பின்னு தானே ஒப்பின் குறைகேட்டு குறைகேட்டு ஒப்பின் ஆனா இப்படி சொன்னவண்ண இங்க மக்கள் என்ன பண்ணாங்க இங்கயும் தண்ணி வந்தது அங்கேயும் தண்ணி வந்தது அமைச்சர்களுக்கு என்ன வந்தது இங்கேயும் தண்ணி வந்தது அங்கேயும் தண்ணி வந்தது ஆனால் அவர் ஓமி காட்டினார் கம்பர் என்ன ஓம காட்டினார் இரண்டு கன்றுக்கு இறங்கும் ஓர் ஆவினை ஒத்தார் ஒரே ஒரு தாய்ப்பத்து ரெண்டு கண்ணுட்டி போடுது இந்த கண்ணூட்டி என்னன்னு கேட்டா பால் குடிக்கும் போது என்ன பண்ணிச்சு இது எந்த மார்பில குடிக்குது அதுதான் அந்த மார்பிலே குடிக்கணுங்குது இதுதான் அப்படி குடிக்கணுங்குது கா பத்தி என்ன பண்ணு இதக்குமா அத இருக்கும்போது ஒரே மார்பில குடிக்கிறேன்னு சொல்லும் போது தான் தான் காய் ரெண்டும் குடுக்கணும்னு ஆசை இருக்கு ஆனா ஒவ்வொன்றா தான் என்ன குடிக்கணும் ஆனா ரெண்டும் சேர்ந்து வருது ஒவ்வொன்னா கன்றுக்கு இறங்கும் ஓராவன இருந்தார் தசரதன் உண்மையா ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டுவதும் உண்மைதான் இதுவரை ஆண்ட தசரதர் ராமர் வருவதும் நல்லதுதான் இருந்தாலும் தசரதர் போய்விடுகிறாரே என்று அங்க இருந்தவர்களெல்லாம் என்ன செய்தாரலாம் அருமையா அவரே ஒரு சொல்ல கூறுகிறார் என் மகனை உங்களுக்கு நாதனாக எல்லும் கை கொண்டின் என் மகனை நாளை முதல் நான் வந்து உங்களுக்கு தலைவனாக ஆக்கி இந்த குறையெல்லாம் நடக்காது என்று சொன்ன உடனே அவர் என்ன செய்தார்களாம் என்ற போதில் அன்னவரும் இறங்கி இறங்கி என்னது வருத்த கண்ணீர் நாகன ஆட்சியின்மே இல்லாமல் போகிறது இறங்கி பின் மகிழ்ந்து என்னது ஆனாலும் தக்கவர் இவருக்கு ஏற்றவர் நாகன் இது தின்னாக எனவே அவனுடைய ஆட்சி வருவது வேண்டும் தான் உரைதான் இயற்கைதான் என்பதுனால மகிழ்ச்சியான் எனவே இறங்கி பின் மகிழ்ந்து இந்த இரண்டு கன்றுக்கு இறங்குமோர் ஆவனை இருந்தார்னார் அவரே சேக்கலா பெருமான் இறங்கி பின் மகிழ்ந்து ரெண்டு சொல்ல முடிஞ்ச அது அயோத்தியா ஆட்சி இது காலத்தி ஆட்சி அது அரசராட்சி இது வேடுவராட்சி அது அமைச்சரோடு வந்தது குடிமக்களோடி வந்தது அடிவணங்கி இம்மாற்றம் அறைகின்றார்கள் உடனே இசைவு தெரிவிக்கணும் போக முடியாது இத்தனை காலமும் எனது சிலை கீழ் தங்கி இனிது உண்டு தீங்கின்றி இருந்தோம் நன்றி நன்றி நீங்க ஆட்சிக்கு வந்ததிலிருந்து நம்முடைய பொத்தப்பி நாட்டுல யாருக்கு எந்த குறையும் இல்ல மகானுபாவம் காப்பாத்தினீங்க அவ்வளவு அருமையாக காப்பாத்துனீங்க இத்தனை காலம் நினைவு சிலை கீழ் தங்கி இனிது உண்டு தீங்கின்ற வேண்டிய வசதி என்ன ரெண்டு இனிது உண்டு சோத்து கவலை இல்லாம இருந்தோம் தீங்கின்றி எந்தவித விலங்குகளோ கல்வர்களோ பைவர்களோ மற்றவங்களோ எந்த தீங்கும் இல்லாம இருந்தோம் அப்போ நீங்கள் பசியும் போக்கி பிணியும் நீக்கினீர்கள் பெருமானி உங்களுக்கு எல்லாம் வணக்கம் அருள் வழியே நிற்பதல்லால் அடுத்த நெறிவேருளதோ இப்படிப்பட்ட அரசுக்கு நாங்க என்ன செய்ய முடியும் அரசு என்ன சொல்லுகிறோ அது கேட்க தான் முடியும் அதனால என்ன திருவுள்ளம் பட்டுகிறீர்கள் அது அப்படியே நாங்க ஏத்துக்கிறோம் அதிவே விரல் தித்தாய் சரி ரொம்ப உருப்புற குழந்தைய ஒரு நாள் பாரு அந்த வந்து அந்த வாயு அந்த புலி மாதிரி வாயு அந்த புகையில திறந்த உடனே உடனே கண்டிக்க ஆரம்பிச்ச பாகத்தினால அப்ப கண்டிக்க வேண்டிய கண்டிச்சு கலை பயில வேண்டிய காலத்துல கலை பயில வைத்து ரொம்ப அருமையா ஒரு தந்தை மகற்காட்டும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல் செய்தார் அதனாலப்பா அதனால எங்களுக்கு ஒன்னும் மாறுபாடு இல்லை எனவே மெய்த்த விரல் திண்ணனை உன் மரவில் சால மேம்படவே பெற்றடித்தாய் விலங்கு மேன்மை வைத்த சிலை மைந்தனையீந்தளைத்து நுங்கள் வரையாட்சி என்றார் மகிழ்ந்து வேற அதனால தாங்கள் கருதியவாறு திருவுள்ளம் பற்றி சின்ன நாறை எங்களுக்கு தலைமையாக ஆக்கி தருவதற்கு எங்களுக்கு முழுமையான மகிழ்ச்சி ஆனா ஒரே வருத்தம் தங்களுடைய ஆட்சி கீழ் நாங்கள் மாறுகிறோமே என்ற வருத்தம் தான் ஆட்சி உலகியல் அறமும் சமுதாய அறமும் சமயநலமும் சமுதாய அறம் இதெல்லாம் கொட்டி வச்சிருக்கீங்க உடனே நிறுத்தினா இங்க நிறுத்த சிலைமரவர் உரை செய்யனாகந்தானும் தின்னணி முன் கொண்டு வரச் செப்பிவிட்டு மலைமரவு நெடுங்கானில் கன்னி வேட்டை மகன் போக காடுவழி மகிழவூட்ட தலைமரவின் வழிவந்த தேவராட்டி தலைமறைவின் என அங்கு சார்ந்தோர் சென்று நிலைமையவனது நிலைமையவள் தனக்கு உரைப்ப நரைமூதாட்டி நெடுது வந்து வெறுப்பினோடு கடிது வந்தாள் உடனே அவ்வளவுதான் ஏற்பாடு என்ன ஏற்பாடு செய்துட்டு ஒரு மாசம் ஆகவே நம்ம ஒரு பெரிய ஆட்சி மாற்றம் அல்லவா அதனால அடுத்த பாட்டம் இந்த பாட்டம் பார்த்தார் தேவராட்டிய கூப்பிட்டுட்டாங்க ஏ அந்த மலைநலத்துல எங்கெங்கெல்லாம் தெய்வம் இருக்குதோ அங்கெல்லாம் நாகங்காலத்துல இடையராது வழிபாடு செய்திருந்த காலம் எனவே தாம் பிள்ளை பட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னே எல்லா தெய்வங்களுக்கும் முதல்ல வழிபாடு செய்து தெய்வ பெற வேண்டும் சமயங்களவாத அரச ஆமா சாணி அரசயத்தோடு தோய்ந்த அரசு ஆதலால் முதல்ல என்ன ஆனாரு தேவராட்டியை கூப்பிடு தேவராட்டிங்கிறது பூசாரியினுடைய பெண்பால் கோவில் தேவரனுக்கு மகிழ்ச்சி செய்ய ஆட்டிய பூசாரி பெண்பால் தெய்வம் பெண்பால் அவங்க வேலை செய்யும் எல்லாம் அழைச்சியும் உடனே பெரிய தம்பியை கூப்பிடுப்பா தம்பி எங்க இருக்குது என்ன சரி தம்பி வீட்டில உட்காந்து சாப்பிட்டு இருக்காது ஒவ்வொரு நாளும் சென்று கடுமையான விலகங்களை கொன்று வேட்டையாடி ரொம்ப அருமையா அந்த தன்னுடைய கொடுக்கப்பட்டிருக்கு தம்பியை கூப்பிடு அப்படின்னா தேவராட்டியை அழை அப்படின் உடனே பணிவு உத்தரவுன்னு சொல்லிட்டு தேவராட்டியை அழைக்க போனார் உடனே தம்பி அழைக்கிறதுக்காக தம்பிக்கு அழைக்க போனார்களாம் எனவே ரொம்ப அருமையா மிக விரைவில் அவங்க நடத்தினாங்க நம்ம ஒரு மாசத்துல அதுக்கு நம்ம காலம் என்ன லேசில் இருக்கா அதனால எடைப்பட்ட அந்த ஒரு காலத்துல வேண்டி ஏற்பாடு செய்து அடுத்த மாதம் யாருடைய ஆட்சி திண்ணனார் ஆட்சிங்களா இந்த ஆட்சியை விட பாருங்க நம்மளது அப்படி கிடையாது திண்ணனார் ஆட்சியே வருக எல்லாம் எல்லாரும் சேர்ந்து ஓட்டடிச்சிருக்கிறோம் அதனால நம்முடைய ஆட்சியில கவலையோ மற்ற இதோ பிணக்கோ இது வருமோ அது வருமோ என்ற இயக்கமோ இன்றி அடுத்த இடத்துல அந்த ஆட்சியை யாரு சேக்கிழார் வடியினுடைய திருவடி பற்றி ரொம்ப அழகாகவே பாடியிருக்காண்டு அழகா செய்திருக்க இவ்வாறெல்லாம் நாம் தொடர்ந்து இந்த வரலாற்றை சிந்திப்பதற்கு நம்முடைய குருமூட்டத்துடைய திருவடி தந்த ஆசைதான் நமக்கு கிடைத்தது எனவே அவருடைய திருவடிகளை பல்லாட்டான பல முறையும் வணங்கி வந்திருக்கின்றருமக்களுக்கெல்லாம் வணங்கி வணக்கம் கூறி இந்த ஒரு நூலை தன்னுடைய ஆயுள் காலம் முழுது எடுத்து எங்கும் பரப்ப வேண்டும் என்று நம்முடைய ஐயாவர்களுக்கு வணக்கம் கூறி எல்லோருக்கும் வணங்கி வருகிறேன் வணக்கம்